ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணாயீமே நம அப்போோப்பிரவத்மா தமசேத்திஜா விவதுநந்த கருவத்தில் தோன்றிரி குருவம்சத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய அர்ஜுனா ஏதானி தமசி விருத்தே ஜாயந்தே இவைகள் தமோகுணம் அதிகமானால் வெளிப்படும் தோன்றும் என்று தமோகுணத்தினுடைய அடையாளத்தை சொல்லுகிறார் தமோகுண லிங்கம் அகத் ஏற்கனவே சொன்னேன் சத்வம் ரஜஸ்தமஸ்ங்கிற மூன்று சொற்கள் இருக்கு இந்த மூன்று சொற்களுடைய பொருளை புரிஞ்சுக்கணும்னா அது கண்ணுக்கு தெரிகிற பொருள் அல்ல அதனுடைய காரியத்தை வச்சு காரணத்தை ஊகம் பண்ணிக்கணும் சத்வகுணத்தினுடைய காரியத்தை வச்சு சத்வகுணத்தை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரிதான் ரஜஸும் தமஸும் இங்க தமோகுண லிங்கங்களை சொல்றார் பகவான் அப்பிரகாசா அப்பிரகாச முழுக்க முழுக்க முழுக்க அவிவேகம் கொஞ்சம் கூட பகுத்தறியக்கூடிய சக்தியே இல்லாத தன்மை அறிவே வேலை செய்யாது அப்பிரவர்த்திச்ச செயல்படவே மாட்டான் அதாவது படித்து புரிஞ்சிக்கவும் முடியாது ஒரு வேலையை கொடுத்தா செய்யவும் முடியாது ஆக எப்போ நமக்கு படித்தா புரியறது இல்லையோ முழுக்க முழுக்க ஒன்றுமே மனசில் வாங்கிக்க முடியாத நிலையில் இருக்கோமோ கொஞ்சம் கூட செயல்படவே முடியாமல் இருக்கிறோமோ அப்போ தமோ குணம் இருக்கிறது என்று பொருள் பிரமாதஹா பிரமாதஹான்னா செய்ய வேண்டிய கடமையே செய்யாம இருக்கிறது செய்யாம இருந்தா என்னாக போகிறது என்ற அலட்சிய மனோபாவத்தோடு இருப்பது அடுத்தது மோகஹா மோகஹான்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது எதை சொன்னாலும் அதை எந்த நோக்கத்துல சொல்லுகிறோமோ அந்த நோக்கத்தில் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை ஹரிஷந்திரன் கதையை சொன்னா பொய் சொல்லாதனால தான் ஹரிஷ்சந்திரன் கஷ்டப்பட்டான்னு சொன்னால் எப்படி இருக்கும் சத்தியத்தை கடைப்பிடிக்கிறதுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணினா அப்படிங்கிறத சொல்கிறது தான் நோக்கம் ஆனால் அதை விபரீதமாக அர்த்தம் பண்ணால் எப்படி இருக்கும் ஆகவே அப்பிரகாஷான்னு சொன்னால் கொஞ்சம் கூட எதுவுமே புரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறது தான் அப்பிரகாஷா கொஞ்சம் கூட செயல் புரியறதுக்கு மனசே இல்லை அப்புறம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிற அலட்சியம் மனோபாவம் அப்புறம் எல்லாவற்றையும் தவறாக புரிஞ்சிக்கிறது தப்பாக இன்டர்ப்ரெட் பண்ணுறது இன்றைக்கு நாம் பார்க்குறோமே பல ஊடகங்கள் பேசுறதெல்லாம் ஒருத்தர் பேசுகிறத இன்னொன்னா திரிச்சு சொல்வது இது மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்குல்லவா இதெல்லாம் மோகத்தில் தான் வரும் இந்த ஏவாங்கிறது எல்லாத்துலேயும் சேர்க்கணும் அப்பிரகாஷா ஏவ அப்ரவருத்தி ஏவ பிரமாதகா ஏவ மோக ஏவ முழுக்க முழுக்க அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப மந்தமான நிலை எதுலேயுமே இது கிடையாது முழுக்க டிப்ரெஸ் ஆன மாதிரி ட்ரௌசியாகவே இருக்கிற மாதிரி அப்படியே எதா சொன்னால் இப்படி தப்பு தப்பாக எதா இன்டர்பிரட் பண்ணிடுறது தன்னுக்கு சௌரியத்துக்காக வேண்டி அப்படிலாம் பேசுறது ஏன்னா சமூகம் சரியா இருக்கா எல்லோரும் சரியாக தான் பண்ணுறாங்களாகும் அப்படிலாம் பேசுறது இதெல்லாம் தான் ஏவங்கிறது அழுத்தமாக குறிக்கிறது ஆக தமோ குணம் அதிகமாக போகும்போது இவைகளெல்லாம் வெளிப்படும் என்று இந்த ஸ்லோகத்திலே பகவான் உபதேசம் பண்றார் அப்பிரகாசிச்ச பிரமாதோ மோக ஏவச்ச தமசே தானி ஜாயந்தே விருத்தே குருநந்தன